திரு துருத்தி சுவாமி திரு உத்தரவேதீஸ்வரர் திருவடி போட்டி தேவி திரு மிருது முகழாம்பிகை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் இருநூற்றி திருப்பதிகம் இது திருச்சி திருமணம் ததவி மண்ணும் மாமம் மகிந்த வான் பொருளினை வணங்கி பன்னு பாடலில் பதிக இன்னி இன்னிச்சை கொடுபறவின்னிமான் நதிக்கரையிலில் மீண்டு போந்து அணைந்து sunna varu ari var dammei turthil tholuda na na ha re ha ha na na na kadana வரைத்தலை பசும் பொன்னோடு அருங்கலன்கள் ஒந்தி வந்து திரைத்தலை சுமந்து கொண்டு எரிந்திலந்து காவிரி வரை தலை பசும் பொன்னோடு அருங்கலன்கள் உந்தி வந்து திரைத்தலை சுமந்து கொண்டு எரிந்திலந்து காவிரி காவிரி தலை சுருத்தி புக்கு இருப்பதே கருத்தினாய் கரை துருத்தி புக்கு இருப்பதே கருத்தினாய் குரைத்தலை பொலிந்துனக்கு உணர்த்துமாறு பல்லமே புரை தலை பொலிந்துனக்கு உணர்த்துமாறு பல்லமே துருத்தி புக்கு ப்படே கருத்தினாய் உடை தலை பொலிந்துனக்கு உணர்த்துமாறு அடுத்து அடுத்த கத்தியோடு வன்னி கொன்றை கூவிளங் அடுத்து அடுத்த கத்தியோடு வன்னி கொன்றை கூவிளங் தொடுத்து தடை பெய்த வன்னி கொன்றே கூடம் தொடுது உடன் சடை பெய்தாய் துருத்தியாய் துருத்தியாய் ஓர்காலனை கடுத்து அடிப்புறத்தினால் நிறத்து உதைத்த காரணம் காலனை கடுத்து அடிப்புறத்தினால் നിരത്തു ഉടતના കാരണം എടുത്തു എടുത്തുുറയ്കുമാറു വല്ലമാгин നല്ലമേ എടുത്തു എടുത്തുറയ്കുമാറു വല്ലമാгин നല്ലമേ നന നല നദന ആ வெங்குல் குண்ட திங்களோடு கங்கு தங்கும் செஞ்சடை சங்கு இளங்கும் வெங்குளை தரிந்து இளங்கும் காதினாய் வெங்குளை தரிந்து இளங்கும் காதினாய் சங்கு இளங்கும் வெங்குளை தரிந்து இளங்கும் காதினாய் இளங்கும்ருத்திரா துருத்தி புக்கு எங்கும் நின்னிடங்களாய் அடங்கி வாழ்வது என் கோலோ நனரே நனன் ஆருத்தி புக்கு எங்கும் நின்னிடங்களாய் அடங்கி வாழ்வது என் கோலோ கருத்தினால் ஓர்கணியில் விருத்தியில்லை தொண்டதம் அருத்தியால் தம் அல்லல் சொல்லி ஐயம் ஏற்பது அன்றியும் ஒருத்தி பால் பொருத்தி வைத்து உடம்பு விட்டு யோகியாய் விறுத்தி நீ புருத்தி புக்கு இது என்னமாயும் என்பதே என்ன மாயம் என்பதே சதரான பொருத்திபால் பொருத்தி வைத்து உடம்பு விட்டு யோகியாய் நீ நீருத்தி புக்கு இது என்ன மாயம் என்பதே துறக்குமா சொல்லப்படாய் துருத்திய துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய் திருந்தடி திருந்தடி துருத்தியா திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மேல் துறக்குமாறு காட்டினாய் துருத்தியாய் துறக்குமா சொல்லப்படாய் டி மறக்குமாறு இல்லாத என்னை ம செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டின பிழிப்படும் உடம்பு விட்டு பிறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்னையே ஆ ஆரே மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்ன ஏயிற்கு எதிர்ந்து இடம் கொடாது அகம் குளிர்ந்த பைபொழில் பைம்பொழில் வெயிர்க்கு எதிர்ந்து இடம் கொடாது அகங்குடிந்த பைம்பொடில் துயிற்கு எதிர்ந்த புள்ளினங்கள் மல்கு தன் குருத்தியாய் மயிற்கு எதிர்ந்து அணங்கு சாயல் மாதோர் பாகமாக மூய்க்கு எதிர்ந்து ஓர் அம்பினால் எரித்தவில்லி அல்லையே கணிச்சியம் படச் செல்வ கழிந்தவர்க்கு ஒடிந்த சீர் துணிச்சிறக்கு ரந்த கரந்தையாய் துருத்தியாய் அணிப்படும் தனிப்பிறை தனிக்கதிர்க்கு அவு நல் மணிப்படும் பை நாகம் நீ மகிழ்ந்த அண்ணல் அல்லையே நன த கரந்தயாய் துருத்தியாய் அணிப்படும் தனிப்பிறை பனிக்கதற்கு அவவும் நல் மணிப்படும் பை நாகம் நீ மகிழ்ந்த அண்ணல் அல்லையே சுடப்பொடிந்து உடம்பு இழந்து அனங்கநாய மன்மதன் இடற்பட கடந்து இடமது துருத்தியாக எண்ணினாய் கடற்படை உடைய அக்கடல் இலங்கை மன்னனை அடர்பட அடுக்கலில் அடர்த்த அண்ணல் அல்லையே களம் குளிர்ந்து இலங்கு போது காதலானும் போது காதலானும் மாலுமாய் வளங்கு இளம் பொன் அலங்கள் இளம் பொன் அங்கடல் பொன் வணங்கி வந்து காண்கிலார் கடல் வணங்கி வந்து காண்கிறார் துளங்கும் இளம் வெரைச்சென்னி துருத்தியாய் திருந்தடி உளம் குளிர்ந்த போதெல்லாம் உகந்து உகந்து உரைப்பனே துருத்தியாய் துருத்தியாய் திருந்தடி உளம் குளிர்ந்த போதல்லாம் உகந்து உகந்து உரைப்பனே ஏத்தரு தத்துவம் இல்லாச் சமண் உரைத்த பொய்தன்னை உத்தமம் என கொள்ளாது உகந்து எழுந்து வண்டினம் துத்த நின்று பஞ்செய்யும் சூழ் பொழில் துருத்தியம் பித்தர் பித்தனை தொட பிறப்பு அறுத்தல் பற்றியே பிறப்பு அறுத்தல் பற்றியே பிறப்பு அறுத்தல் பெற்றியே ஏதா கற்று முட்டினார்தோடும் கழுமலத் கழுமலத்தருந்தமிழ் சுற்றுமுற்றுங்காயினால் அவன் பகர்ந்த சொற்கேள் கற்றுமுற்றினார் தொழும் கழுமலத்து அருந்தமிழ் சுற்றும் முற்றுங்காயின அவன் பகர்ந்த சொற்கேர் கற்றுமுற்றினார் தோழும் கழுமலத்தருந்தமிழ் முற்றுங்காயினான் அவன் பகர்ந்த சொற்கேர் அவன் பகர்ந்த சொற்கே பெற்றம் ஒன்று உயர்த்தவன் ஏற்றம் ஒன்று உயர்த்தவன் பெருந்துருத்தி பேனவே குற்றம் முற்று இன்மையில் குணங்கள் வந்திருக்கும் ஒன்று உயர்த்தவன் பெருந்துருத்தி பேணவே குற்றமுற்று இன்மேல் குணங்கள் வந்து